பதினைந்து ஆயுதம் தாங்கிய படையினர் இடை மறித்து இங்கே வருகிறீர்கள் என்று அவரிடம் கேட்பார்கள் இங்கே வந்துள்ளவனிடம் வந்துள்ளேன் என அவர் கூறுவார் எங்களின் இறைவனை அதாவது தஜ்ஜாலின் நம்புகிறாயா என அவரிடம் கேட்பார்கள் இறைவன் மறைந்திருப்பவன் அல்லன் என்று அவர் கூறுவார் என அவர்கள் கூறுவார்கள் உங்களின் இறைவன் அதாவது இன்று எவரையும் நீங்கள் கொள்ளக்கூடாது என உங்களை அவன் தடுக்கவில்லையா என அவர்களில் ஒருவர் மற்றொருவரிடம் கூறுவார் உடனே அவரை தஞ்சாலிடம் அழைத்து செல்வார்கள் அவனை கண்டதும் அந்த இறை நம்பிக்கையாளர் மனிதர்களே இவன்தான் நபிசல்லமாக அடியுங்கள் என்று அவரின் முதுகும் பயிரும் உண்டாகும் அளவுக்கு கடுமையாக அடிப்பார்கள் என்னை நம்பிக்கை கொள்கிறாயா என தஞ்சால் கேட்பான் நீ ஒரு பொய்யன் என்று அவர் கூறுவார் ரம்பம் மூலம் அவரை இரு கூறாக பிளக்க கட்டளையிடப்படும் அவ்வாறே செய்யப்படும் இறுதியில் இரு கால்களையும் பிளக்கப்படும் அவரின் இரு துண்டுகளுக்கிடையே தஜ்ஜால் நடப்பான் நீ எழு என்று அவரிடம் கூறுவான் எழுந்து நிற்பார் பின்பு என்னை நீ நம்புகிறாயா என்று அவரிடம் கேட்பான் அவர் நீ பொய்யன் என்ற என் கருத்து மேலும் வலுவாகிவிட்டது என்று கூறுவார் பின்பு அவர் மனிதர்களே மனிதர்களில் எவரையும் இவனால் எனக்கு பின் வேதனை செய்ய முடியாது என்றும் கூறுவார் உடனே தஜால் மீண்டும் அவரை அறுப்பதற்காக பிடிப்பான் அப்போது அல்லாஹ் அவரின் தலையிலிருந்து நெஞ்சின் மேற்பகுதியில் உள்ள காரை எழும்புவரை கெட்டியாக ஆக்குவான் அவரிடம் எந்த சக்தியும் பெறாதவனாக தஜ்ஜால் ஆவான் உடனே தஜ்ஜால் அவரின் இரு இரு கால்களையும் பிடித்து தூக்கி வீசுவான் அவரை அவன் நரகில் போட்டு என்று மக்கள் நினைப்பார்கள் ஆனால் அவர் போடப்பட்டது சொர்க்கத்தில்தான் என்று கூறிய நபிசல்ல அவர்தான் இறைவனிடம் தஞ்சால் பற்றி கூறும் மக்களில் மிக பெரும் சாட்சியாளராக இருப்பார் என்றும் கூறினார்கள் முஸ்லிம் இரண்டு ஒன்பது மூன்று எட்டு புகாரி ஏழு ஒன்று மூன்று இரண்டு